நூஹ அலை அவர்கள் தங்களுடைய அந்த சமுதாய தாரத்தில் சொல்லுகின்றார்கள் என்னுடைய சமுதாயத்தினரே நீங்கள் எங்கே எனக்கு சொல்லி காட்டுங்கள் பார்க்கலாம் அரஐத்தும் சொல்லி காட்டுங்கள் என் கு பையினத்தின் நான் தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து என்னுடைய ரப்படைய ரப்பிடத்தில் இருந்து உள்ள தெளிவான ஆதாரத்தின் மீது நான் இருந்து அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் உண்மையானதுதான் சத்தியமானதா என்பதற்கு என்னுடைய ரப்பிடத்திலிருந்து ஆதாரத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் தெளிவான ஆதாரத்தின் மீது நான் இருந்து ரஹமத்தம் இன்னும் அல்லாஹால தன் புறத்தில் ரஹமத்தை எனக்கு தந்திருக்கும் நிலைமையில் ரஹமத் என்று சொன்னால் இந்த இடத்துல நுபுவத்து அறுத்தம் ரஹமத் அப்படிங்கிறது குரானில் பல இடங்களில் ரஹமத்துன்னு வரும் எல்லா இடத்துல ரஹமத் அப்படின்னு சொன்னால் அருள் அப்படின்னு அர்த்தம் செய்யும் அருள்ன்றது எல்லா இடத்துலையும் கிடையாது ஏன்னா ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி குரானுடைய மகாவிராவில் ரஹமத் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி விதமான அர்த்தத்தில் வருது இந்த இடத்துல ரஹமத் அப்படிங்கிறது நுபுவத்துன்னு அர்த்தம் முன்னால் அவர் சூரத்தில் ஒரு ஆயத்த வந்து அதற்கு விளக்கம் சொன்னோம் ஆத்தானிய ரஹமத்தம் என் தன் புறத்தில் நுபுவ எனக்கு அவன் கொடுத்திருக்கும் நிலைமையில் என்னுடைய ரப்பிடத்திடம் தெளிவான ஆதாரத்தின் மீது நான் இருந்துக்கும் உங்களின் மீது அது மறைக்கப்பட்டு விட்டால் உங்களின் மீது அது மறைக்கப்பட்டு விட்டால் நான் தெளிவான ஆதாரத்தில் என்னை நபித்தில் ஆக்கியிருக்கிறான் நான் நுபுவத்து உடையவனாக இருக்கின்றேன் உங்களுக்கு தெளிவான ஆதாரத்தையும் சொல்லுகின்றேன் அப்படி இருந்தும் நீங்கள் அந்த ஆதாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அது உங்களுடைய கண்களை மறைத்து உங்களுடைய அறிவை மயக்கி உங்களுடைய கண்களை மயக்கி உங்களை விளங்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டால் அப்படிங்கிறக்கார குழம்பிய அலை உங்களின் மீது அது மறைக்கப்பட்டு விட்டால் என்று சொன்னால் அதை விளங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் நான் அதுக்கு பொறுப்பாளி அல்ல அநுல்ஜி முஹா அதை உங்களுக்கு நான் வற்புறுத்துவேனா நாங்கள் நாம் வற்புறுத்துவோமா வெறுவர்களா இருக்கும் நிலைகள் என்ன நீ கேட்டுக்கொள்றியா இல்லையா உனக்கு தண்டனை கொடுக்கலாமா கொடுக்கமா இல்லையா உனக்கு செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி எதையும் குற்ற பரிகாரமாக தருவது என்பது என்னிடத்துல கிடையாது எங்களுக்கு மேலோட்டமாக சொல்ல வேண்டியது சொன்னதை எத்தி வைப்பதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது நிர்பந்தப்படுத்தி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக நிர்பந்தப்படுத்தி ஈமான் கொள்ள சொல்லுவது எங்களுடைய வேலை அல்ல நபி நூஹா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நான் தெளிவான ஆதாரம் கொண்டு வந்திருக்கின்றேன் நான் நபியாக இருக்கின்றேன் அல்லாஹால எனக்கு ரஹனத்தை அதாவது நபி அனுபவத்தை தந்திருக்கின்றான் அப்படி இருந்த உங்களுக்கு அது மறைக்கப்பட்டுவிட்டால் அனுசி முக்குமுகா உங்களை நாம் வற்புறுத்துவோமா அதுக்கு வற்புறுத்த மாட்டோம் நீங்கள் வெறுக்கின்ற நிலைமையில் சொல்ல வேண்டியதான் போயிட்டே இருக்க வேண்டியது சொல்லாம இருக்கக்கூடாது அல்லாஹாலுடைய உத்தரவு பிறக்கிறது நபிமார்களுடைய செய்தியில் நபிமார வரலாற்றில் நிறைய இருக்கின்ற நபிமார்களுக்கு பின்னால அல்லாஹால உத்தரவு எல்லாம் வராது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கடமை அது எவ்வளவு காலம் காலம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது எவ்வளவு காலம் எத்தனை தடவை நான் நூறு தடவை சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால இனிமேல் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டே இருக்கேன் ஆனால் நபிமாருடைய காலங்களிலே வகை இறங்கி கொண்டிருந்தது எது வரைக்கும் அல்லாஹாலாவுடைய உத்தரவு இனிமேல் சொல்லாதே அப்படின்னு வருது அது வரையும் சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லாதே எப்போ உத்தரவு வரும் எப்பொழுது அந்த முந்தைய கவுபங்கள் எல்லாம் அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் நூஹலை சலாத்துடைய இந்த சம்பவத்தில் பின்னால் அல்லாத சொல்லுகின்ற அந்த விபரங்கள்லாம் பின்னால் வரிசையாக வருகின்றது அது கடைசியாக அவர்கள் தொள்ளாயிரத்து ஆண்டுகளுக்கு பின்னால் தான் பிரச்சாரத்தை நிறுத்தினாங்க தொள்ளாயிரத்து வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நேற்று கேட்கலை அதனால் இன்றைக்கி சொல்ல வேண்டியதில்லை பத்து தடவை சொல்லியாச்சு ஐம்பது தடவை நூறு தடவை சொல்லியாச்சு ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிற ரெண்டு வருஷமாக தொள்ளாயிரத்து ஐம்பது சொன்னாங்க அப்பவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சொல்றதா எங்க வேலை வற்புறுத்தி உங்களை இஸ்லாத்திலே கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற எங்களுக்கு வேலை கிடையாது என்பதை அல்லாஹால இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றான் இன்னும் சொன்னார்கள் மோ அலி இஸ்லாம் அவர்கள் யாக்கோமி என்னுடைய கூட்டத்தினரே லா அஸ் அழுக்கும் அலைகி நான் இதற்காக எந்த பிரச்சாரத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேனோ அதற்காக எந்த பொருளையும் நான் உங்களிடத்தில் கேட்கல பொருள் கேட்கல காசு கொடுங்க ஏதாச்சும் ஃபீஸு கொடுங்க நான் சொல்றது அப்படின்னு கேட்டேன் காசு ஒன்றும் கேட்கல லாசலுக்கும் அழைகி இதன் மீது நான் உங்களிடத்தில் கேட்கவே இல்லை மாலன் எந்த பொருளையும் கேட்கல என் அஜிரிய இல்ல ஆள் அல்லா கூலி அல்லாஹ் மீதே தவிர வேறு யாரிடத்திலும் கிடையாது அல்லா இடத்துல தான் இருக்கு எனக்கு வேண்டியதை அல்லா தான் கொடுப்போம் அல்லாஹ் இடத்துல தான் நான் பெற்றுக்கொள்ளுவேன் உங்களிடத்தில் நான் எதுவுமே கேட்கல ஒமா அனபி தாரிதில்லதின் அவனு இப்ப இப்படி எல்லாம் சொன்ன பிறகு அவங்க அந்த கவும்கள் சொன்னாங்க நூஹலை சிலாத்துரிய கவுமகள் சொன்னாங்க நூஹே உங்களை பின்பற்றிய சிலர் உங்களோடவே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அந்த ஆளுங்க ரொம்ப மோசமான ஆளு அதாவது அது அராதில்லான்னு இல்லையா ரொம்ப எங்கள் சமுதாயத்தில் ரொம்ப கேவலமானவங்க அவங்களையெல்லாம் நீங்கள் விரட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் வேணால் அவங்க கிட்டே வர்றோம் வந்து பேசலாம் அதுக்கு பிறகு பேசி பார்ப்போம் அப்படி நாங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் நீங்கள் விரட்டிடணும் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹால சொல்ல சொல்லுகின்றான் அவர்கள் சொன்னார்கள் அவர்களை நான் விரட்டக்கூடியவன் அல்லன் நான் விரட்ட மாட்டேன் அவங்களை விரட்ட மாட்டேன் அல்லாஹால அவர்களுக்கே ஒரு எச்சரிக்கை செய்தான் அல்லவா நல்ல சொல்லியிருக்கிறோம் வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சது உங்களோட இருக்கக்கூடிய அந்த ஏழைகள்லாம் விரட்டிட்டு நாங்கள் வந்து உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைஷியர்கள் சொன்னாங்க ரொம்ப பெரிய அந்தஸ்து இருக்கு கூட வந்து உட்காந்து பேசுறதா இருந்தா கூடவே தாள்கள்லாம் இருக்கிறாங்க எப்படி முடியும் அதனால அவங்களை விரட்டிடுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ அல்லாஹத்தாலா இந்த ஆய் ஆயத்தை அருளினார் வலா தத்துருதில்லதி காலையிலும் மாலையிலும் அல்லாஹை திக்கீடு செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நபிய உண்மை விட்டு நீர் விரட்டி விடாதீர் என்று அல்லாஹத்தால எச்சரிக்கை செய்யு அந்த ஏழைகளை விரட்டிவிடக்கூடிய பாரிதில்லதி நாமனு ஈமான் கொண்ட அந்த மக்களை நான் விரட்டிவிடக்கூடியவனும் அல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி நான் விரட்டிலாம் விட முடியாது அவங்க தான் இருப்பாங்க வேணா இஷ்டப்பட்டா நீங்கள் வாங்க இல்லாடி போயிட்டு இருக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டு இன்னகும் முதயமாக அவர்கள் தங்களுடைய ரப்பை சந்திப்பவர்களாக இருக்கிறார்கள் விரட்டி அவர்களை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ரப்பை சந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அதாவது சியாமத்தினால ரப்பை சந்திப்பார் நம்முடைய ரப்பை அவர்களெல்லாம் சந்திப்பார்கள் அந்த ஏழைகள் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள விரட்டிட்டு உங்களை என்னுடைய சமுதாய சமூகத்தில் உட்கார வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு பயன் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு சியாமத்து நாளில் ரப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ரப்பிடத்தில் ரிப்போர்ட் செய்வார் யாரெல்லாம் இந்த நூகலைஸ்வார் தார் இவர் நவியா நீ அனுப்பி வச்ச அவரோட நாங்கள் மொதல் மொதல் அவங்கள்ட்ட நான் ஈமான் கொண்டோம் அவர்களோட நெருக்கமாக இருந்தோம் இந்த பணக்கார ஆலயத்தில் தான் இருந்தாங்க அவங்கள அவங்க வர்ற நேரத்தில் எங்களை விரட்டித்தார் இவர் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அங்கே சியாமத்து நாளில் இன்னவும் முலாகூர் அப்பிஹிம் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய ரப்பை சந்திக்கிறவர்களாக இருக்கின்றார்கள் அதோட நேற்று தான் அல்லாஹால சொன்னது வார்த்தையே அப்படின்னா என்ன அர்த்தம் நாளை தெயாமத்த நாளில் வந்து எம்எல்ஏ ரிப்போர்ட் சொல்லுவாங்க இவர் தான் எங்களை வரட்டும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் நான் வருத்த முடியாது வலாகின் எனினும் உங்களை நான் அறிவில்லாத மக்களாக காணுகின்றேன் என்பதாகவும் சொன்னார் உங்களுக்கு சரியான புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை அதான் தஜ்ஹாலூன் நீங்கள் அறிவில்லாதவர்களாக இருக்கின்றீர்கள் எதை தெரியாதவர்களாக அறிவு குறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள் எதை பற்றி அல்லாஹுடைய தவசை அவருடைய ஓர்மையை பற்றி அவருடைய அகஜானியத்தை பற்றி நீங்கள் விளக்கமில்லாதவர்களாக இருக்கின்றீர்கள் அதே போன்று ஆகிரத்தை பற்றி விளக்கமில்லாதவர்களாக இருக்கின்றீர்கள் அல்லாஹாலாவுடைய கண்ணியத்தை பற்றி விளக்கமில்லாதவர்களாக இருக்கின்றீர்கள் ஈமானை பற்றி விளக்கமில்லாதவர்களாக இருக்கின்றீர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்ல அந்தஸ்தை பற்றி விளங்காதவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டி எனினும் உங்களை காணுகின்றேன் அறிவில் குறைந்த ஜகாலத்திலே உள்ள மக்களாக உங்களை நான் காணுகின்றேன் என்றும் நபி நூலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக குறிப்பிடுகின்ற அடுத்த சொல்லுகின்றார்கள் என்னுடைய சமுதாயத்தினரே இந்த ஏழை மக்களை நீங்கள் விரட்ட சொல்லுகின்றீர்கள் இவர்களை நான் விரட்டிவிட்டால் அல்லாவுடைய கோபம் எனக்கு வந்துருப்பா இல்லையா அல்லாவுடைய கோபம் இறங்கிவிடும் அப்ப எனக்கு யார் உதவி செய்வா அல்லா தேர்தல் யாரும் உதவி செய்ய முடியாது அல்லாவிடத்திலிருந்து அல்லாவுடைய கோபம் ஏற்பட்ட நேரத்தில் அந்த கோபத்தை தடுக்கக்கூடிய மனிதர் யார் சக்தி எது எதுவுமே கோபத்தை தடுக்க முடியாது அல்லாவிடத்திலிருந்து எனக்கு உதவி செய்வதுக்கு யாரும் கிடையாது அதை சொல்லுகின்றார் என்னுடைய சமுதாயத்தினரே மை என் சூரிய மினல்வா இன் தரத்துகும் அவர்களை நான் விரட்டிவிட்டால் அல்லாவிடத்தில் இருந்து அல்லாஹிலிருந்து எனக்கு உதவி செய்பவர்கள் யார் அல்லாவுடைய தண்டனை வரும் அல்லாவுடைய கோபம் ஏற்படும் அப்போ அல்லா இடத்திலிருந்து எனக்கு காப்பாத்தறவங்க யார் எனக்கு உதவி செய்யற யார் யாரும் கிடையாது அதனால் நான் விரட்ட முடியாது அபலாத்த கரோன் நீங்கள் உபதேசம் பெறக்கூடாதா இதை சிந்தனை செய்து உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று கேட்கின்றார் அல்லாஹால அதே மாதிரி சொன்னாங்க நீங்கள் எங்களுக்கு உங்களை எங்களை விட உங்களுக்கு சிறந்த ஒரு மதிப்போ மரியாதையோ எந்த விதமான பொருளாதாரமும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது பெரிய பணக்காரராக இருக்கணும் மாட மாளிகைகள் இருக்கணும் தோட்டம் துறவுகள் இருக்கணும் ரசூல்லா சிலவாசுல அவங்களுக்கு அந்த குறைசியர்கள் சொன்னார்கள் மக்கள் வாசல் அதுபோல் அவங்களும் சொன்னாங்க அதற்கு பதிலே அல்லாத்தெல்லாம் இங்கே சொல்லுகின்றாங்க அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வரல சொன்னது இந்த வாசகத்தின் மூலமாக அப்படி சொன்னார்கள் என்று நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அந்த பல அக்கோல்களுக்கும் இன்றிய ஹசா என்னும் தான் இன்னும் நான் உங்களுக்கு சொல்லவும் இல்லை என்னிடத்தில் அல்லாவுடைய ஹசானா இருக்குது அப்படின்னு நான் சொல்லல உங்களை உங்களிடத்தில் அல்லாஹாலாவுடைய பொக்கிஷங்கள் அல்லாஹுடைய கருவூலங்கள் உங்களிடத்தில் இருக்கணும் நாங்கள் எப்போ எது கேட்டாலும் சரி எவ்வளவு கேட்டாலும் சரி கொடுக்கக்கூடிய அதுலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவன் அப்படி என்கிட்ட எதுவுமே கிடையாதுப்பா அல்லாவுடைய ஹசானாலாம் அல்லாட்டதான் இருக்குது என்கிட்ட கிடையாது பல அகோல்களுக்கும் நான் உங்களுக்கு சொல்லவே கிடையாது இங்கே என்னிடத்தில் ஹசாயின் உள்ள அல்லாவுடைய ஹசானா இருக்குது அல்லாவுடைய பொக்கிஷங்கள் கருவூலங்கள் இருக்கின்றன சொல்லவே அதனால நீங்க கேட்கணும் அதே மாதிரி நபின் சொன்னால் சொன்னா நீங்க என்ன நினைத்திருக்கிறீங்க மறைவான செய்திகளை எல்லாம் விளங்கி இருக்க வேண்டும் அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு நபின்னு சொன்னா மறைவான செய்திகளை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சில பேர் சொல்றாங்களே இல்லையா ஒரு பெரிய வழி உள்ளாங்க ஏன்னா எல்லாம் கராமத்து அவருக்கு தெரியுது மறைவான எத்தனையோ செய்தியை உடனே உடனடியாக சொல்லிடுறாரு கராமத்து இருந்தா தான் அவனியா வலியுல்லா அப்படின்னு நினைக்கக்கூடிய சமுதாயம் நிறைய இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் நபிமார்கள் அப்படின்னு சொன்னால் மறைவான செய்திகள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் அப்படி மறைவான செய்தி எனக்கு எனக்கு எல்லாம் வந்து எதை சொன்னாலும் அறிவித்தானோ அதை சொல்ல வேண்டிய வேலை தானே தவிர மறைவான செய்திகள் எனக்கு கிடையாது வலா அகலாமல் மறைவானதை நான் அறிந்தவனும் அல்லன் வலா அக்கூர்களுக்கும் இன்னி மலக்கு நான் ஒரு மலக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லவும் இல்லை நான் மனுஷன் தான் எங்களை போன்ற மனிதராகவே உண்மை தவிர நம்மை காணவில்லைன்னு சொன்னாங்க நான் மனுஷன் தான் அதில் என்ன சந்தேகம் நான் மலக்கன்னு சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட நான் மலக்குன்னு சொல்லியிருந்தா எங்களைப் போல மனுஷன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நான் மலக்குன்னு சொல்லவே இல்லையே வலா அக்கூர்களுக்கும் இன்னி மலக் நான் மலக்கு என்று உங்களிடத்தில் சொல்லவும் இல்லை ஏன்னா மனிதனுக்கு முன்னால் நிறைய விஷயங்கள் இது மாதிரி வந்துருக்குது ஆயத்தில் வந்து மனிதனுக்கு மனிதன் தான் ரசூலாக தூதராக வர முடியாது மனிதன் அல்லாத வேறு யாரும் ஜிண்களோ மலக்குகளோ வேற பொருளையோ அனுப்பி வைக்க முடியாது எல்லாம் அப்படி அனுப்பி அப்போ இதை சொல்லுவாங்க எப்படி எங்களுக்கு தூதராக வந்திருக்கக்கூடிய நீர் எங்களை போல உள்ள ஆளாக தான் நாங்கள் ஒத்துக்குவோம் நீ வேற ஜாதியை சேர்ந்தாலும் இங்கே வந்து எங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீ தின்னத்தில் இருக்கிற அதனால உங்களுக்கு எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நீ மலக்காக இருக்கிற நீ அந்த கூட்டத்தில் சேர்ந்தால் அதில் நீங்கள் வர முடியும் அல்லாஹாலா முன்னால் சொன்னால் சூரத்தில் அண்ணாமல் நினைக்கிறேன் அண்ணாமில் சொன்னான் அல்லாத்தலை மலக்குகள் தூதராக வருவதாக இருந்தால் அவங்களும் மனிதனுடைய வடிவத்தில் தான் வர வர மலக்குகள் தூதராக வருவதாக இருந்தால் அவங்களும் மனிதனுடைய வடிவத்தில் தான் வர முடியும் அப்படி மலக்குகளை அல்லாஹாலா தூதராக அனுப்புவதாக இருந்தால் ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு தான் அனுப்புவான் அந்த பகவங்களுக்கு முடிவு ஏற்படுவதற்காக அனுப்பவே முடியாது என்பதை அல்லாத்தலை தெளிவுபடுத்தினாங்க மனிதராக இருக்கும் பொழுது மனிதராக இருக்கிறீங்க மலக்கு வந்தா நல்லா இருக்கும் ரசூலாக அனுப்புனா என்ன குழப்பம் ஏற்படுத்த அதாவது மழைக்கா இருக்கிறீங்க அதனால எங்களுக்கு சொல்றது தகுதியே இல்லை அப்படின்னு மழக்கா இருக்கிறீங்க அதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நாங்க செய்ய முடியாது நீங்க வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்கள் மனிதர்களுக்கு எது முடியும் எது முடியாது என்பது மனிதனுக்குத்தான் தெரியும் ஆகவே மனிதர் சூழாக வந்தால் தான் நாங்கள் அதை ஒப்புக்கொள்ள முடியும் அப்படின்னு அப்ப சொல்லுவாங்க மறைவான விஷயத்தை சொல்லக்கூடிய தெரிஞ்சவனும் அல்ல எனக்கு அதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க மனிமார்களுக்கு அல்லஹத்தாலா இல்லா மனித சூழின் என்று அல்லஹத்தாலா ஒரு ஆயத்தில் சொல்லுவேன் பின்னால வருது அதாவது தன்னுடைய ரசூல்மார்களில் இருந்து யாரை அல்லாஹத்தலா பொருந்தி கொண்டானோ அவர்களுக்கே தவிர வேற யாருக்கும் ஹைபு மறைவான விஷயத்தை அல்லாஹத்தலா சொல்லிக் கொடுக்கவே மாட்டேன் நபிமார்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பான் சொல்லிக் கொடுத்தா தான் தெரியும் அதுக்கு பேர் மறைவு அப்படிங்கிறத கிடையாது முதல்ல ஹைபுனே சொல்லப்பட மாட்டாது அதனால் ஹைப் என்பதை பற்றி நிறைய விளக்கம் சொல்லியிருக்கணும் மறைவானதை பற்றி அறிவு அல்லா ஒருத்தருக்கு தான் உண்டு வேறு யாருக்கும் கிடையாது எந்த நபிக்கும் கிடையாது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அதே மாதிரி கையாலத்தினால் சம்பந்தப்பட்ட துணையோ விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க பிறகு மறுமையிலே நடக்கக்கூடிய பல விஷயங்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் நரகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் ரசூல்லாய் சலாசம் சொல்லியிருக்க லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றன அப்ப அதெல்லாம் மறைவானவை தானே அப்படின்னு சொன்னா மறைவானவை தான் ஆனால் ரசூல்லாய் சல்லூல்லா அலுவல்லம் அவர்களுக்கு தாங்களாகவே அதை கற்றுக்கொள்ளவில்லை அதை எடுத்துக்கொள்ளவில்லை தங்களுக்குள்ளேயே அது கிடையாது அல்லாஹு தால சொல்லி கொடுத்து சொல்ல சொன்னு சொன்னார்கள் அவளுக்கு அதுக்கு பேர் மறைவுனே சொல்ல மறைவான அறிவுன்னு சொல்லப்படக்கூடாது என்பதாக விளக்கப்பட்டது முன்னால் சொல்லுங்கள் இன்பா உயிர் என்பதாக சொல்லலாம் மறைவான விஷயத்தை அறிவித்தல் அப்படின்னு சொல்லலாம் மறைவான விஷயத்தினுடைய அறிவு என்று சொல்லக்கூடாது அறிவுன்பது நபிமார்களுக்கு சில நபிமார்கள் அல்லா தலா யாருக்கு விரும்புகிறான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபிமார்கள் அல்லாத யாராவது ஒரு மனிதருக்கு ஏற்பட்டால் அதுக்கு பேர் கராமத்து அப்படின்னு சொல்லுவோம் பெரிய வலிமார்கள் அதாவது அல்லாவுடைய நல்லடியார்கள் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி மறைவான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லா தலா தருவான் அதுக்கு பேர் கராமத்து அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமான ஒரு விஷயம் அவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி செய்யப்பட்ட ஒரு விஷயம் இதே மாதிரி ஒரு மறைவான விஷயத்தை அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் அல்லாத காபிரான முஷரித்தான ஒரு மனிதனத்தில் வந்தால் அதுக்கு பேர் இஸ்தித்ராஜ் அப்படின்னு சொல்லுவோம் கண்கட்டி வித்தர் அது சைத்தானுடைய வேலை அது மலக்குகளின் மூலமாக இதெல்லாம் மலக்குகளின் மூலமாக முல்லாத சொல்லப்படுது நேரடியாகவும் தால சொல்லிக் கொடுவோம் இல்ஹாமின் மூலமாக இது மற்றவர்களுக்கு சொல்லப்படும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நான் அறிந்தவனும் அல்லன் வலா அகோ இன்னி மலக்கு நான் மலக்கு என்று உங்களிடத்தில் சொல்லவும் இல்லை அதாவது அவங்க இந்த நூ அலி இஸ்லாத்திலே கோபங்கள் எப்படின்னு சொன்னாங்க இந்த உம் உம் உம்முடன் இருக்கக்கூடிய இந்த அராஜில் இந்த தாழ்ந்த மக்கள் இருக்காங்களே இவங்களுக்கு அல்லாஹத்தலை எதையும் கொடுக்க மாட்டான் நல்லதையெல்லாம் கொடுக்க மாட்டான் ஏன்னா இவங்க இருக்கிறதே இங்கே மோசமான நிலையில் இருக்காங்க இவங்கள் நாங்கள் ரொம்ப பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க அல்லாஹத்தால் எதையாச்சும் கொடுக்கறதா இருந்தால் எங்களுக்கு தான் கொடுப்பாரு இவங்களுக்கு தான் கொடுக்க மாட்டோம் நீங்களும் சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அல்லாவிட்டு ஒன்றுமே கிடைக்காது அதை அல்லாஹலாக எப்படி சொல்லுகிறேன்னு சொன்னால் அந்த மக்கள் இந்த எளியவர்களை ஏழைகளை இந்த சாதாரண இந்த மூமினான மக்களை ரொம்ப அலட்சியமாக பார்க்குறாங்க சுச்சமாக மதிக்கிறாங்க அதாவது கண்ணால் அலட்சியப்படுத்துவது கண்ணால் அலட்சியது அவரை பார்த்த உடனே கண்ணை ஒரு மாதிரியாக அப்படி கண்ணை சிமிட்டினார்னா போதும் அவர் அவரை பற்றி இவர் அலட்சியமாக நினைக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா கண் பேசுகிறது காயினத்துள்ள ஆயின் அப்படின்னு சொன்னா அசல் உள்ள கண்ணினுடைய சூழ்ச்சி என்பதாக சொன்னார்கள் கண்ணுடைய மோசடி என்பதாக சொன்னார்கள் உங்களுடைய கண்கள் ரொம்ப லேசாக கருதுகின்றதே அந்த மனிதர்களுக்கு அவருடைய கண்கள் லேசாக உங்களுடைய கண்கள் லேசாக கருதுகின்றதே அந்த மனிதர்களுக்கு அப்படின்னா என்னுடன் இருக்கக்கூடிய இந்த ஏழைகளுக்கு நான் சொல்ல மாட்டேன் அல்லாஹத்தாலா அவர்களுக்கு நன்மையை தர மாட்டான் கொடுக்க மாட்டான் நான் சொல்ல நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு என்னிடத்தில் என்னுடன் சொன்னார் அல்லாஹு ஆயலும் பிமா ஃபுசிஹிங் அவங்களுடைய மனங்களிலே என்ன இருக்குது அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தான் தெரியும் அல்லாஹ் ஆயிலமும் அல்லாஹாலி பிமா பி ஆசியம் அவர்களுடைய மனங்களிலே உள்ளவற்றை அல்லாஹ் ரொம்ப தெரிந்தவன் இன்னி இதள் லமினல் வாலிமீன் தெரிந்தவன் நான் அல்லாஹ் தான் தெரிந்தவன் என்ற காரணத்தினால் அவங்களுக்கு கயிரை கொடுக்க மாட்டான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படி நான் சொன்னால் அந்த ஏழைகளுக்கு கயிறு எதுவும் கிடைக்காது கொடுக்க மாட்டான் அல்ல அப்படின்னு சொன்னால் இன்னி நிச்சயமாக நான் இதன் அந்த நேரத்தில் லமினல் வாலிமீன் அநியாயக்காரர்களில் உள்ளவனாக நான் ஆயிடுவேன் நான் அப்படி சொன்னா பெரிய அநியாயக்காரனாக நான் ஆகிடும் அதனால நான் அப்படிலாம் சொல்ல முடியாது என்றும் அலி இஸ்லாம் சொன்னார்கள் இதெல்லாம் நீண்ட விஷயத்தை கேட்டார் இவ்வளவு சொல்றாங்க நிறைய சொன்ன உடனே என்ன பண்ணாங்க பாலு சொன்னார்கள் யா நூ நூஹே தனாத்தி ரொம்ப பேசிட்டீங்க நீங்க தர்க்கம் செய்து விட்டீர் ரொம்ப அதிகமான தர்க்கத்தை செய்து விட்டீர் எை நீர் வாக்களித்தீரோ அதை நீர் கொண்டு வரும் நீர் உண்மையாளர்களில் உள்ளவராக இருந்தால் அதாவது நான் சொல்றதை நீங்க ஒப்புக்கொள்ளல என்னை நசூல் என்று ஏற்றுக்கொள்ள அல்லா ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள அவனை வணக்கத்திற்குள் யாரும் அந்த தண்டனை கொண்டு வரது நான் அல்லப்பா நான் நினைச்ச உன்ன கொண்டு வர முடியுமாத அல்லா தான் என்ன அல்லாஹ நாடினால் அல்லாஹுதான் அதை உங்களிடத்தில் கொண்டு வர முடியும் இன்னமா எக்கும் உங்களிடத்தில் அதை கொண்டு வருவது இன்னமா எக்கும் பிஹி அதை உங்களிடத்தில் கொண்டு வருவதெல்லாம் அல்லாஹுதான் அது நாடின அவன் நாடினா தான் அவர் நான் நினைச்சா நீங்க நினைச்சாலும் கொண்டு வர முடியாது நீங்கள் அவசரப்படுறதுனால வராது அது நான் சொன்னதுனாலே வராது அவன் அவன் நினைக்கணும் அவன் நாடனும் அவர் அப்படி வரும்போது அந்த தண்டனை வரும்பொழுது நீங்கள் அந்த அல்லாஹை தோல்வியுறச் செய்யக்கூடியவர்களாகக் கூடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா என்லாம் அவர்கள் உபதேசம் உங்களுக்கு நேர் வழி ஏற்பட வேண்டும் என்ற நாடு இருந்தால்தான் என்னுடைய உபதேசம் உங்களுக்கு பலன் தரும் நான் உபதேசம் செய்கிறேன் என்னுடைய உபதேசம் உங்களுக்கு பலன் தரதா இருந்தால் என்ன பண்ண என்ன வேணும் எல்லாவுடைய நாட்டை வேணும் எல்லாம் வந்து அதுக்கு நேர் மாற்றமாக நாடி இருக்கிறான் இந்த ஆளுக வழிகட்டு தான் போவாங்க இந்த ஆளுக ஈமான் கொள்ள மாட்டார்கள் நூகை நம்ப மாட்டார்கள் அப்படின்னு எல்லா நாடுனான்னு வச்சுங்க என்னுடைய உபதேசம் என்ன பலன் தரப்போகுது உங்களுக்கு ஒன்றும் பலன் தராது ஆனால் அல்ல என்ன நாடு இருக்கான்னு எனக்கு தெரியாது அதனால நான் என்ன பண்ணோம் உபதேசம் செஞ்சுகிட்டே இருப்பேன் அவங்க இது எல்லா யார் யார் உபதேசிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட உபதேசிகளுக்கெல்லாம் உரியது தான் இருக்கு பிரசுல்லா சலாசிரி காலத்தில் அதுக்கு பின்னாலே சில உலக மக்கள் உபதேசம் செய்கின்றார் உபதேசம் செய்து கொண்டேரு அவர் தான் அவங்க தான் கேட்கறதே இல்லையாப்பா நீ அப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீ அப்போ சொல்லிகிட்டே இருக்க அவங்க தான் கேட்கறதே இல்லையா எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லைங்க சொல்ல வேண்டிய வேலை தான் கேட்குறேன்னு கேட்கல அல்லா உடைய அவங்க அவங்க வந்து திருந்தணும் அப்படிங்கறது திருந்தணுங்கிற நியத்து பண்ணி தான் செய்வாங்க உபதேசம் செய்வாங்க ஆனா திருந்து மாட்டாரா நேர் வழிக்கு வருவாரா மாட்டாரா நல்ல வழி ஒப்புக்கொள்ளுவாரா மாட்டாரா அது எல்லாருக்குதான் தெரியும் சொல்ல வேண்டிய வேலை நம்ம சொல்லுங்க ஏன் சொல்ற அடுத்த அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இன்னொருத்தர் என்ன பண்றாரு அவரை போய் நீ சொல்லாதே அவ சொல்லி சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்லிட்டே இருக்கிற அப்படின்னு அவர் இன்னொருத்தர் இவற்ற சொல்லவும் கூடாது அதுவும் தப்பு நீங்க எல்லாத்தால சொல்லுகின்றாங்க ஆல நுசுகிக்கும் உபதேசம் செய்ய நாடினால் என்பதே என்னுடைய உபதேசம் எந்த பலனையும் தராது எப்ப இன் காணல்லாக அல்லாஹால உங்களை கெடுக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் என்னுடைய உபதேசம் ஒண்ணும் பலன் தராது என் அறத்து அன் குரானுடைய வார்த்தைகளில் சிலதை முன்ன பின்ன போட்ட எல்லாத்தெல்லாம் சொல்லியிருப்போம் அது வார்த்தையுடைய அலங்காரம் அழகுக்காக வேண்டி அந்த கோர்வைக்காக வேண்டி அது அப்படி போட்டால் அந்த மாதிரி சொன்னா தான் அதை பாடமிடுவதற்கும் லேசாக இருக்கும் இந்த வார்த்தையை திருப்பி போட்டோம் அர்த்தம் சொல்லும்போது திருப்பி சொல்லணும் இப்போ வலா என் பழக்கும் நுசொகை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் செய்யணும் இன் அர்த்தம் அன் அன்சா இலக்குங்கிறது முதல்ல அர்த்தம் செய்யணும் இன்கானலாக உரியது அஞ்சு இயக்குங்கிறது மூணாவது அர்த்தம் செய்யணும் எல்லாம் சேர்த்து ஒரே அர்த்தம் செய்யணும் பின்னால் வந்து செஞ்சுட்டு முன்னால் கொண்டு வரணும் இது வந்து அர்த்தம் சொல்லக்கூடிய முறை அப்படி ஆனால் எழுத்து இப்படித்தான் இருக்கணும் இப்படி இருந்தால்தான் அதனுடைய கோர்வை சரியாக இருக்கும் இதனுடைய மொழிதா அப்படின்னு சொல்ற மாதிரி பெரிய மொழிதா அற்புதமானது அந்த அற்புதம் தொடர் அமைப்பு எழுத்துக்கூடிய கோர்வை இது பூராவும் அந்த இந்த மாதிரி உள்ள அமைப்பில் தான் அமைந்திருக்கின்றோம் இதை ஆனவர்கள் நிறைய சொல்லி காட்டுகின்றார்கள் சம்பந்தப்பட்ட அரபி மொழி சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் பெரிய வலா என்பாழ்க்கும் அறத்த உங்களுக்கு நான் உபதேசிக்க நாடினால் என்னுடைய உபதேசம் உங்களுக்கு பலன் தராது எப்ப இன்காரல்ல அல்லாஹால உங்களை வழி தவற செய்ய வேண்டும் என்று அவன் நாடி இருந்தால் என்னுடைய உபதேசம் பலன் தரப்பு ரப்படி நினைச்சுக்கிட்டு நீங்க வேற யாரோ ரப்ப நினச்சிட்டு இருக்காதி உங்களுக்கு ரப்பு எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவன் போறோம் நீங்க அவன் தான் உங்களுடைய ரப்ப உங்களை படிப்பா படைத்து பராமரித்து வளர்க்கக்கூடியவன் அவன்தான வயலேகி துருஜாவோன் அவன் பக்கம்தான் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் திருப்பிக் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுங்கள் பிறகு சொல்லுகின்றான் அல்லது அவர்கள் சொல்லுகிறார்களா இத்தராகு இந்த நூகு வந்து கற்பனையாக சொல்லுகின்றார் இதை அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கற்பனையாக சொல்லுகின்றார் என்று சொல்லுகிறார்களா கொல் நீங்கள் சொல்லிவிடுங்க இந்த இடத்துல இந்த ஆயத்து இடையில முஹ அலை சம்பவத்தை மக்காவாசிகள் சொல்லுகிறார்களா இத்தராஹு இந்த புராணை முகமது சல்லா அலைவர் கற்பனையாக சொன்னார் இட்டு கட்டி சொன்னார் என்று சொல்லுகிறார்களா அப்படியானால் நபியே புல் நபியை நீங்க சொல்லிடுங்க ால் கனையாக இந்த குரான ஏற்பட்டு போட்டும் நீங்க எந்த குற்றத்தை செய்கின்றோ அதை விட்டு நான் நீங்கியவனாக இருக்கின்றேன் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அவர்களுக்கும் அந்த மக்காவாசிகளுக்கும் குரானுக்கும் உள்ள விளக்கத்தை அல்லாஹலா இந்த ஒரு ஆயத்தில இடையிலே குறிப்பிடுகின்றான் என்பதாக விளக்கப்பட்டு இருக்கின்றது அல்லது இப்படி கருத்து சொல்ல சொல்லக்கூடிய ரூலம் உண்டு வஸ்திரியன்களில் அம்யப்பூர் ஆகு என்ற இந்த ஆயத்தாவுக்கு அல்ல அது நூஹ அலி இஸ்லாம் அவர்களை சார்ந்தது தான் அப்படின்னா என்ன அம்யக்கோர் அந்த கவும்கள் சொல்லுகிறார்களா இத்தராகூ இவர் தன்னுடைய இஷ்டப்படி இட்டுக்கட்டி சொல்லுகிறார் நூஹ அலை இஸ்லாமர்கள் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்களா நபியைங்களை வேற தெய்வங்களை நிராகரிக்காட்டுகள் இவெல்லாம் இதைவிட்டும் நான் நீங்கியவன் உங்களுக்கும் அந்த கு எனக்கும் அந்த குற்றத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அதற்குரிய தண்டனை உங்களுக்கு அல்லாஹ் விடத்தில் கிடைக்கும் இம்மா துகிரிமோ நீங்கள் செய்கின்ற குற்றத்தை நான் நீங்கியவனாக இருக்கின்றேன் என்றும் சொல்லிவிடுங்கள் என்றும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் ஆக நூ அலி இஸ்லாம் சம்பவம் அடுத்த அல்லாஹ் தாலா சொல்லுவேன் சார் அடுத்த வாரதை பார்ப்போம் நூ அலை இஸ்லாம் சம்பவத்தை நீளமாக அதாவது பல கருத்துக்களை சரி கடைசியாக அழிக்கப்பட்ட அந்த வரலாறு வரைக்கும் இதில் தொடராக அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் ஏன்னா பொதுவாக நபிமார்களுடைய சம்பவங்கள் சொல்லும்போது சில விஷயங்கள் அல்லாஹலாக சொல்லுவான் அதோடு முடிச்சுட்டு வேற ஒரு நபியை சொல்லுவான் அல்லது வேறொரு ச கருத்தை அல்லாஹாலாக சொல்லுவான் சில இடங்களில் முழுமையான சம்பவங்கள் இருக்கும் சில இடங்களில் முன்னால் இருந்ததை விட கூடுதலான சில விஷயங்கள் இருக்கும் இதுவெல்லாம் அந்தந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு எதை எது தேவைப்பட்டோ அதை கொள்ளுவதற்காகவே அல்லாஹலா அருளியது என்று நம்ப வேண்டும் பொதுவாக குரானில் நபிமார்கள் பல நபிமாரனுடைய பல இடங்களில் வருது இது ஏன் இத்தனை இடத்துல சொல்லணும் எல்லாம் ஒரே இடத்துல சொன்னால் போதுமே அப்படின்னு நினைக்க கூடாது என்பதும் இதற்கு விளக்கமாகும் அல்லாஹலா கேட்டவற்றிலிருந்து பலன் தரக்கூடிய தௌப்பிகை அல்லா தன்ன மனைவருக்கும் தந்திரொள்வார்கள் اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووهي الى نوح إن انه لن يؤمن من قومك الا من قد امن فلا تبتئس بما كانوا يفعلون وَاسْنَعِ الْفُلْكَ بِيَا عِيُنِنَا وَوَحِيِّنَا وَلَا تُخَاطِبْنِي فِي الَّذِينَ ظَلَمُوا إِنَّهُمْ مُغْرَقُونَ وَيَسْنَعُ الْفُلْكَ وَكُلَّمَا مَرَّ عَلَيْهِ مَلَأٌ مِّنْ قَوْمِهِ سَخِرُوا مِنْهُ قَالَ يَنْ تَسْخَرُوا مِنَّا فَإِنَّا نَسْخَرْ مِنْكُمْ كَمَا تَسْخَر تَعْلَمُونَ مَنْ يَأْتِيهِ عَذَابٌ عَذَابٌ يُخْزِيهِ وَيَحِلُّ عَلَيْهِ عذاب مُقِيمٌ صدق அல்லா தாலாவுடைய கிருவையால் அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஐந்து ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளனூலா நூஹின் நூ ஹலே இஸ்லாம் அவர்களின் பக்கம் அறிவிக்கப்பட்டது அன்னஹூ லுக்மினமின் கௌமிக்க இல்லாமன் கது ஆமன் இதுவரை யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களைத் தவிர உம்முடைய கௌமுகளிலிருந்து வேறு யாரும் ஈமான் கொள்ள என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது மற்றவர்களை ஈமான் கொள்ளாதவர்களை எல்லாம் நான் தண்டனைக்குள்ளானவர்களாக ஆக்கப்போகின்றேன் என்று கருத்து அதனால் பலா தபு எஃப் அவர்கள் செய்து கொண்டிருந்த விஷயத்தை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம் என்பதாகவும் அல்லாஹால சொல்லிக்காட்டுகின்றார் நூஹலே இஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய துன்பத்திற்கு இலக்காக்கப்பட்டார்கள் எதிரிகள் அந்த கவுபுகள் அவர்களை பிரச்சாரம் செய்யும் பொழுது அடிப்பார்கள் துன்புறுத்துவார்கள் பலவிதமான தண்டனைக்கு உள்ளாக்குவார்கள் ஆனாலும் மறுநாள் அதே மாதிரி அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள் ஒரு தடவை கடுமையாக அவர்களை அடித்து மயக்கம் வரக்கூடிய அளவுக்கு தெருவிலே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அவர்கள் தெளிந்து எழுந்தபொழுது அல்லாஹும் மஹதி கௌமி பை இன்னும் லாயாலோன் என்று துவா கேட்டார்கள் அல்லாஹாலாவிடத்தில் ஜாலா என்னுடைய கௌமுகளுக்கு நீ நேர் வழிகாட்டுவாயாக அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் ரசூ இல்லாய் சல்லூல்ல அலையம் அவருடைய விஷயத்திலும் இதுபோன்று வாசகம் சொல்லப்பட்டது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இனிமேல் உண்முடைய கோபங்களிலே யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற இந்த செய்தி கடைசியாக சொல்லப்பட்டது அவர்களுக்கு ஒரு தடவை அதே மாதிரி அவர்கள் பிரச்சாரம் செய்தபொழுது ஒரு ஒரு மனிதர் தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு வந்திருந்தார் இரு வயது பையன் அவனை தன்னுடைய கையிலே தோளிலே தூக்கி கொண்டு வருகின்றார் அவர்களை பார்த்த பொழுது அந்த மனிதர் தன்னுடைய அந்த பையன் இடத்திலே சொல்லுகின்றார் என்னுடைய மகனே இந்த மனிதர் உன்னை ஏமாற்றிவிட வேண்டாம் இவருடைய வலையிலே நீ வீழ்ந்து விட வேண்டாம் என்பதாக சொன்னார் அப்பொழுது அந்த பையன் சொன்னான் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தடியை என்னிடத்தில் கொடுங்கள் அவர் ஒரு தடி அசா ஒன்று வைத்திருந்தார் கைத்தடி அதையை கொடுங்கள் என்பதாக அந்த பையன் கேட்டான் அவனிடத்தில் அவர் அதை கொடுத்தார் அந்த தடியினால் நூஹ அலி இஸ்லாம் அவர்களை அந்த பையன் அடித்தான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய அவர்களுடைய தலையிலிருந்து உடம்பில் ரத்தம் பீரிட்டு ஓடுகின்றது அந்த அளவுக்கு அடித்தான் மயக்கம் வந்து கீழே விழுந்து விட்டார்கள் அவர்கள் போய்விட்டார்கள் இவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்த பொழுது அதே மாதிரி துவா கேட்டார்கள் இன்னொரு தடவை அதே மாதிரி ஒரு சிறு பையன் பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் கல்லால் அடித்தான் கடுமையான காயம் ஏற்பட்டது ரத்தம் வழிந்து மயக்கம் வந்து கீழே விழுந்தார்கள் அவர் இறந்து விட்டார் என்பதாக நினைத்துக்கொண்டு இவரை இர இவரை மௌத்தாக்கிவிட வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டு ஒரு தோல் தோலினால் செய்யப்பட்ட ஒரு சாக்கு மாதிரி உள்ள ஒரு பொருள் அதிலே போட்டு அவர்களை கட்டி ஒரு வீட்டுக்குள்ளே போட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்ன ஒரு அறிவிப்பில் அவர்களுடைய வீட்டிலேயே தூக்கி எறிந்துவிட்டு போய்விட்டார்கள் என்பதால் ஆனால் அல்லாஹாலா அவர்களுடைய மயக்கத்தை தெளிவித்தான் எழுந்து பார்த்தார்கள் மறுநாள் காலையிலே வெளியே போனார்கள் மறுபடியும் அதே மாதிரி பிரச்சாரம் செய்தார்கள் அடித்ததை பற்றியோ தான் அடிபட்டதை பற்றியோ எந்த விதமான கவலையும் கொள்ளவில்லை இப்படி கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹலா இந்த ஆயத்தை அறிவித்தான் இனிமேல் உம்முடைய கோபுகலிலே யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஈமான் கொண்டதோடு முடிஞ்சி என்பதாக அறிவித்தார் இந்த ஆயத்தை வந்த பின்னால்தான் நபி நூஹ் அலு இஸ்லாம் அவர்கள் அல்லாஹால்கள் துவா கேட்டார்கள் அது சூரத்து நோஹ் என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடப்படுகிறது இந்த இடத்துல அந்த ஆயத்தை அல்லா தால சொல்லல ரப்பிலாத்ததர் அலல் அருந்து மினல் காஃபி ஐயாரா யாரெல்லாம் இந்த பூமியிலே நீ உன்னை நம்பாத மனிதர்களிலே ஒரு வீட்டுக்காரரை கூட நீ வைத்து விடாது எல்லோரையும் என்று துவா கேட்டார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த துவாவை கேட்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பொறுமை உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹால ஒரு காபிரை கூட நீ உலகத்தில் வைக்கக்கூடாது நீ உலகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இங்கே அல்லாஹால இந்த ஆயத்தினுடைய கடைசிலே பல தபுத்தி இனிமேல் யாரும் ஈமன் கொள்ள மாட்டாங்க ஈமான் கொள்ளாதவர்களை நான் வேதனை செய்ய போகின்றேன் தண்டனை கொடுக்க போகின்றேன் அவருடைய செயல்களின் காரணமாகத்தான் அந்த தண்டனை ஏற்படுகின்றதை தவிர நானாக அதனை கொடுக்கவில்லை ஆகவே நீர் அவளை பற்றி அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ற கருத்தையும் அல்லாஹத்தாலா சொன்னான் பிறகு சொன்னான் அல்லாஹத்தாலா கபி ஆயுனா ஒரு கப்பலை தயார் செய்வீராக நம்முடைய கண் முன்னாள் என்று அல்லஹ் குறிப்பிடுகின்றான் வகையினார் நம்முடைய அறிவிப்பின்படி நம்முடைய கண் முன்னால் ஒரு கப்பலை தயார் செய்வீராக என்று குறிப்பிடுகின்றான் கப்பலை தயார் செய்வீராக என்று சொன்னான் அவ்வளோதான் எதுக்கு அந்த கப்பல் என்ன செய்கிறது என்ற கேள்விகளையெல்லாம் நூலி இஸ்லாமர்கள் கேட்கலை பொதுவாக அல்லாஹ் ரசூனுடைய விஷயத்தில் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது என்பதும் முன்னால் பலதிர சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு பெரிய நபி ஒரு ரசூல் அவருக்கு ஒரு கட்டளையை அல்லாஹத்தால் சொல்லுகின்றான் என்று சொன்னால் ஏன் க ஏன் கப்பலை செய்ய சொல்லுகின்றே சொல்லுகின்றாய் என்ன விஷயம் என்று கேட்க வேண்டும் அது கேட்கப்படவே இல்லை அவர்கள் கேட்கவே இல்லை இதை பற்றி அதில் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக அல்லாஹத்தால் கப்பல் செய்யக்கூடிய அந்த முறை எப்படி செய்ய வேண்டும் எந்த மரத்தினால் செய்ய வேண்டும் எந்த அளவு அதன் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் அது உருவாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியுள்ள விளக்கங்களை நபி ஹஜரத் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்களை மூ மூலமாக நபி நவ் அலையாம் அவர்களுக்கு அல்லாஹால சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார் தேக்கு மரத்தினால் அந்த கப்பல் செய்யப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அதாவது நீண்ட காலம் அது தண்ணீரிலே கிடக்க வேண்டிய சூழ்நிலை தண்ணீரிலே அந்த பலகை இருக்கும் பொழுது தண்ணீரின் மூலமாக கெட்டுப்போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு கப்பலை செய்ய வேண்டும் அதற்கு தேக்கு மரம் பொருத்தமானது என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது இன்னொரு அறிவிப்பின்படி நூகலை சிலமர்கள் கேட்டார்கள் யார்ல கப்பலை நான் எப்படி செய்வது என்பதாக தேக்கு மரத்தை பயிரிடுவீராக என்பதாக அல்லாஹல சொல்லி கொடுத்தான் தேக்கு மரத்தை அவர்கள் அந்த மரக்கன்றை ஊண்டினார்கள் சில காலத்திலே அது பெரிதாக வளர்ந்தது பிறகு அதை எடுத்து பலகையாக அறுத்தார்கள் அதிலிருந்து கப்பலை செய்தார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றோம் இக்கப்பலை செய்வீராக என்று சொன்னால் ஒரு விளையாட்டுக்காக வெளி சொல்லப்பட்ட விஷயமல்ல அல்லாஹாலா குரானுடைய ஆயத்துகளில் செய்யுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட வாசகங்கள் ஆயத்துகள் பலர் இருக்கின்றன எல்லா ஆயத்துகளும் ஒரே கருத்தை தராது இப்போ குழு சாப்பிடுங்கள் வஷ்ரபு குடியுங்கள் என்பதாக சொல்லுகின்றன அல்லாஹால அதுவும் ஏவல் விடைதான் அந்த வினை அது கட்டாயம் என்பதை தராது உஜூப் என்பதாக ஆகாது கட்டாயம் நீங்கள் சாப்பிடணும் இல்லாத குற்றவாளி ஆகிடுவீங்க கட்டாயமாக நீங்கள் குடிக்கணும் இல்லாட்டி குற்றவாளி ஆகிடுவீங்க அப்படிங்கிற அர்த்தம் அல்ல அபயமுஸ் அலா தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹத்தாலா சொல்கிறான் அதுவும் ஏவல் வினை தான் ஆனால் அது கட்டாயத்தை குறிக்கக்கூடியது கட்டாயமாக நீங்கள் தொழ வேண்டும் என்பதாக பொருளாகும் இந்த இடத்துல வஸ் நாள் செய்வீராக என்று அல்லாஹத்தாலா கட்டளை எடுகின்றான் இதுவும் ஏவல் வினை இது உஜூபை குறிக்கின்றது கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்க கண்கள் என்பது அல்லாஹால கண் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல நம்முடைய கட்டளையின் படி கருத்து சொல்லப்பட்டிருக்கு ஆயுனினா என்பதற்கு பல கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒன்று நம்முடைய அறிவின்படி நான் எப்படி நினைத்திருக்கின்றேனோ நாடி இருக்கின்றேனோ அந்த முறைப்படிக்கு செய்வீராக என்று பொருள் நான் நினைத்திருப்பதை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் நம்முடைய அறிவிப்பின்படியும் நம்முடைய நாட்டப்படி நம்முடைய அறிவின்படியும் நம்முடைய அறிவிப்பின்படியும் இது செய்வீராக என்பதாக பொருளாகும் அல்லதுனா என்று சொன்னால் நம்முடைய நேரடி பார்வையின் மூலமாக என்று பொருள் நேரடி பார்வையின் மூலமாக வேற யார் இந்த கப்பலுடைய அந்த உருவகத்தை செய்வதற்காக வேண்டி வேறு யாருடைய அபிப்பிராயம் கிடையாது இதில் நீங்கள் யார்கிட்டாவது கேட்டு செஞ்சுங்க அனுபவப்பட்டவர்களிடத்தில் கேட்டு கப்பலை எப்படி கட்ட வேண்டும் என்று செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை அல்லாஹா தாலா நானே சொல்லித்தர்றேன் நேரடியாக அதை நீங்கள் செய்யுங்க என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்ற கண்கள் நம்முடைய கண்கள் என்று சொல்லப்பட்டதுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹத்தாலா தான் சொல்கிறான் ஒருத்தம் தான் நான் நம்முடைய கண்கள் என்று பன்மையாக சொல்லப்பட்டது கண்ணியத்திற்காக பொதுவாக அல்லாஹத்தாலா குரானில் நஹ்னு தன்னை பற்றி சொல்லும்போது நாம் என்பதாக சொல்லுகின்றான் பல இடங்களிலே இருக்கின்றன நூற்றுக்கணக்கான இடங்களிலே குரானில் வருது இது தாசீம் அல்லாஹ் தன்னை கண்ணியப்படுத்துவதற்கான அல்லாஹத்தாலாவுடைய கண்ணியத்தை கறி சொல்லப்படக்கூடிய வாச அது அதுபோன்று இங்கேயும் அல்லாஹாலா சொல்லியிருக்கின்றான் முசா அலை இஸ்லாம் அவருடைய தாயாருக்கு அல்லாஹாலா சொல்லும்பொழுது வலி துசுனாக அலா ஐனி அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த கடலில் விட்டுடு ஒரு பெட்டியில் அந்த கட விட்டுடுவாயாக என்று சொல்லிட்டு வலி துசுனாக அலா ஐனி நம்முடைய கண் முன்னால் செய்யப்படுவதற்காக வேண்டி என்று அல்லாஹத்தலா அங்கே சொல்லுகின்றார் அதாவது நேரடியாக நான் சொல்கிறேன் அந்த இல்ஹாம் அதனுடைய உதிப்பை அல்லாஹத்தலா மூசா அலி சொல்லாத்துடைய தாயாருடைய மனதிலே போட்டான் அவர்கள் அதே மாதிரி செய்தார்கள் என்பதாக பொருள் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்களுக்கு ஒரு இடத்தில் அல்லாஹல்ல சொல்லுகின்றான் ரப்போடைய கட்டளைப்படி பொறுமையாக இருப்பீர கட்டளைக்காக வேண்டி பொறுமையாக இருப்பீராக உமுடைய கட்டளை ரப்புடைய கட்டளைக்காக வேண்டி பொறுமையாக இருப்பீராக இந்த எதிரிகள் கொடுக்க துன்பங்களை நீங்கள் அவசரப்பட்டு வேறு எதுவான துவா செய்துவிடக்கூடாது மனதிலே எதையும் நினைக்க பொறுமையாக இருக்க வேண்டும் பயின்ன கபி ஆயுனா நிச்சயமாக நீர் நம்முடைய கண் முன்னால் கண்களுக்கு முன்னால் இருக்கின்றீர் அதாவது நம்முடைய நேரடி பார்வையிலே இருக்கின்றீர் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார் சல்லா அலே வல்லம் அவர்களை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான் என்பதாக பொருளாகும் என்னென்ன செய்யப்படுகின்றது என்பதையெல்லாம் அதுபோன்ற இங்கேயும் அல்லாஹாலா வஸ்துநாதி ஆயுரீனா என்பதாக குறிப்பிடுகின்றார் சரி நூஹ அலேஸ்வலாத்துடைய கப்பல் அது முந்நூறு கஜம் அதாவது அறநூறு முழம் அறுநூறு முழம் அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரம் அடி நீளம் உள்ளதாக இருந்தது ஐம்பது கஜம் அகலம் உள்ளதாக இருந்தது இன்னொரு அறிவிப்பில் நூற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்குன்ன நூற்றி ஐம்பது கஜம் என்பதாக சொல்ல அகலம் அகலம் அதனுடைய உயரம் முப்பது கஜம் அதாவது அறுபது முழம் உயரம் தொண்ணூறு அடி உயரம் என்பதாக சொல்லப்பட்டு அது மூன்று அடுக்குகளாக செய்தார்கள் அல்லாஹல்லாவுடைய உத்தரவுப்படி கீழே ஒரு தட்டு மேல் ஒரு மாடி மேல் ஒரு மாடி மூன்று அடுக்குகளாக அதனை செய்தார்கள் என்பதாக இங்க இன்னொரு விஷயம் நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது நம்முடைய பார்வை நம்முடைய நேரடி பார்வையினால் நம்முடைய அறிவிப்பினால் கப்பலை செய்வீராக என்று அல்லாஹல்லா சொன்னது மனிதன் உழைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹாலா தன்னுடைய நினைத்தால் அவருடைய நாட்டப்படி கப்பல் என்பதை உடனடியாக உண்டாக்கி தந்துவிட முடியும் நூ அலை இஸ்லாம் அவர்கள் அந்த தச்சு வேலைகளை எல்லாம் செய்து நீண்ட காலம் அதை செய்ய வேண்டிய அவசியமில்லை மூன்று மாதம் செய்தார்கள் ஆறு மாதம் செய்தார்கள் ஆறு வயசும் செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு அதாவது நூறு ஆண்டுகளாக அதை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது அவங்களுக்கு ஆயிரம் வயசு இருந்தது அதனால அவங்க நூறு வருஷம் அந்த கப்பலை செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது இப்படி பல அறிவிப்புகள் இருக்கின்றன அல்லாஹ் நாடினால் குன் ஆகிடு என்று சொல்ல வேண்டியதான் உடனே ஒரு கப்பல் தயாராகிடும் அல்லாஹுடைய நாட்டம் எப்படி இருக்கின்றதோ அந்தப்படி அவனுடைய அறிவுப்படி உடனடியாக ஒரு கப்பல் தயாராகிவிடும் அப்படி சொல்லவில்லை செய்யவில்லை அல்லாஹத்தால காரணம் மனிதன் உழைக்க வேண்டும் உலகத்திலே உழைத்துத்தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சட்டமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது அல்லாஹாலின் மூலமாக உழைக்காமல் இருக்கக்கூடாது என்பதை தெரியப்படுத்துகின்றது வலா துகா திபனி பில்லதீன பலமோ இன்னகும் அநியாயக்காரர்களுடைய விஷயத்திலே பில்லதீன பலமோ அநியாயக்காரர்களுடைய விஷயத்தில் அதாவது யார் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் உலகத்தில் எல்லா காலங்களிலும் அந்த காலத்தில் உள்ளவங்க மட்டுமல்ல உலகத்திலே யார் ஈமான் கொள்ளாதவர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் பூரா அநியாயக்காரர்கள் தான் அல்லாவுக்கு இணைப்பது மகா பெரிய அநியாயம் நீங்கள் ஏறி கொள்ளுங்கள் நிற்கும் பொழுதும் அல்லாஹால பெயரை சொல்லி ஏறி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி இன்ன ரப்பில் அவசர் ரகை நிச்சயமாக என்னுடைய ரப்பிக்கிறவனாக இருக்கின்றான் யார் அவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறவன் ரகையின் அருள் புரிகிறவனாக இருக்கின்றான் யார் அவனை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அருள் புரிகிறவராக இருக்கின்றான் என்பதாக சொன்னார்கள் பெரிய அந்த கப்பலில் ஏறக்கூடிய நேரத்தில் கப்பல் புறப்படக்கூடிய நேரத்தில் விஸ்மில்லாஹி விஸ்மில்லாஹிர் ரஹமானின் ரஹிம் என்று பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹமானின் ரஹிம் என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் பொதுவாக நம்ம சொல்லுவோம் பழக்கத்தில் பிஸ்மில்லா சொல்லுங்க அப்படின்னா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா விஸ்மில்லா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது அப்படின்னு பழக்கம் வச்சிருக்கிறோம் அது போதுமானது என்று இருந்தாலும் கூட நல்லதல்ல பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம்னு சொல்லி சாப்பிடுங்கன்னு அர்த்தம் அவது பில்லாய் சொல்லுங்க கொட்டாய் வந்தா அவது பில்லாய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கொட்டாய் வந்தோன்னா ஆண் கொட்டாய் விட்டா அவது பில்லா அப்படின்னு சொன்னா சரியாச்சா அவத் பில்லாஹி சேதானு சொல்லணும் அந்த வார்த்தையை சொல்றதுக்காக வேண்டி முன்னால ஒரு சுருக்கமான ஒரு வாசகம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தம் தான் அதனால பிஸ்மில்லாவை கொண்டு அண்ணாவுடைய திருநாமத்தை கொண்டு ஏறிக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா பிஸ்மில்லாஹு ரஹமானின் ரஹீம் என்று ஏறுங்கள் அப்போ விஸ்மு இல்லாஹுர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படிங்கிறது இந்த உமத்தினருக்கு மட்டும் சொந்தமல்ல முந்தைய கவுமுகளுக்கும் முந்தைய உம்மத்தினருக்கும் அல்லாஹாலா சொல்லிக் கொடுத்திருக்கின்றான் அந்த விஸ்மில்லாஹு ரஹ்மான் இர் ரஹீம் என்பதை இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹால தெரியப்படுத்துகின்றான் மஜ்ரிஹா முர்சாஹா அது செல்லுகின்ற நேரத்திலும் தங்கி இருக்கின்ற நிக்கின்ற நேரத்திலும் சொன்னால் புறப்படும் பொழுதும் சொல்லுங்க அது நிற்கும் போதும் சொல்லுங்க கடைசியில் எப்போ நிற்குது அப்போதும் சொல்லுங்க விஸ்மு இல்லாஹு ரஹ்மான் ரஹிம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குங்க அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது அல்லது இன்னொரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது கப்பல் போயிட்டே இருக்குது இப்போ கப்பல் சுத்திக்கிட்டே இருக்குது அதுக்கு மாலுமி கிடையாது எந்த திசையில் போகணும் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு ஒரு க இது திசை காட்டி அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதுக்கு மிஷின் கிடையாது அல்லாஹாலா எப்படி நாடினான்னு அப்படிலாம் போயிட்டே இருக்குது அல்லாஹத்தாலா தான் இப்போ மாலுமி அதுக்கு அவன் அதை நடத்தாட்டி கொண்டு ஓட்டி கொண்டு அதை சுத்த விட்டு கொண்டு போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்கும்போது போகணும் அப்படின்னு சொல்லி நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் நூஹு அலிஸ்லாம் நினைச்சாங்கன்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மானின் ரஹீம் அப்படின்னு சொல்லுவாங்களா நின்றுக்கு அங்கேருந்து புறப்படணும் அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லாஹுர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லுவாங்க புறப்படுறோம் அதுதான் அதுக்கு ஸ்டார்டிங் கீ கீ கொடுக்கறது சாவி கொடுக்கறது அதுதான் பிஸ்மில்லா தான் உடனே புறப்படுறோம் உடனே என்ற கருத்தும் பிஸ்மில்லாஹி மஜ்ரியஹா முருசாஹா என்ற ரெண்டு வார்த்தையின் மூலமாக அல்லாஹா தலா குறிப்பிடுகின்றான் என்று உலமாக்கள் விளக்குகின்றார்கள் சரி இன்ன ரி லகோர் ரஹீம் இதே இடையில் அல்லாஹால சொல்கிறான் அதாவது மூகர் இஸ்லாம் அவர்கள் சொல்லுவதாக குறிப்பிடுகிறார் இன்ன ரப்பி நிச்சயமாக என்னுடைய ரப்பு லஹூர் மன்னிக்க கூடியவன் ரஹீம் அருளாளன் என்பதாக குறிப்பிடுவது இப்போ கப்பலில் ஏறிக்கிட்டீங்க ஏறிக்கொண்ட இந்த மனிதர்களும் கூட ஏதாவது குற்றங்கள் பாவங்கள் செய்திருக்கலாம் ஆனால் உங்களையெல்லாம் மன்னிச்சு கப்பலில் ஏற்றிக்கிட்டான் தண்டனை கொடுக்கல உங்கள் மீது அருள் கூர்ந்து இதில் ஏறி ஏற்றி கொண்டான் அல்லாஹாலா அவன் தண்டனை கொடுக்கல அப்போ இந்த கப்பலில் வர்றது கப்பலில் ஏறது கப்பல் செஞ்சதுனால நூகலை தான் உங்களை காப்பாத்துறாங்க அப்படின்னு நான் தான் காப்பாத்துனேன் அப்படின்னு சொல்றேன் பொதுவாகவே எந்த செயலும் ஒரு மூவினான மனிதனுடைய எந்த செயலும் அல்லாஹுதான் செய்கின்றான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் இல்லையா நோய் வந்தாலும் சரி நோய் போனாலும் சரி அல்லாஹான் செஞ்சேன் ஆனா ஒரு தீமையான வா விஷயம் வரும்பொழுது அந்த விஷயத்தை நம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் நான் செய்தேன் அப்படின்னு சொல்ல நான் தப்பு செஞ்சுட்டேன் அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹா இந்த மாதிரி செஞ்சான் அப்படின்னு சொல்லக்கூடாது நல்லது நடக்கும்போது அல்ல அல்லாஹால செஞ்சான் அல்லாஹ் எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறான் இந்த மாதிரி அருள் செய்தான் இந்த மாதிரி கொடுத்தான் என்பதாக சொல்ல வேண்டும் அந்த முறைகள் எல்லாம் நிறைய அரசு சொல்லி காட்டி இருக்கின்றனர் அதே மாதிரி இங்கே கப்பல் புறப்படுகின்ற நேரத்திலும் அது நிற்கின்ற நேரத்திலும் விஸ்மில்லா என்பதை சொல்லி நீங்கள் ஏறி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் இப்ப கப்பல்ல அந்த பொருள்களை எல்லாம் அல்லாஹ் நூகலை அவர்கள் ஏற்றினார்கள் ஏற்றப்படக்கூடிய நேரத்தில் சிங்கம் கப்பலில் ஏறும் பொழுது நூஹலைஸ்லாமு வல்லாத்தாள இடத்துல சொன்னாங்க யாரெல்லாம் இந்த மிருகம் இருக்கின்றதே இது மனிதர்களை பார்த்தா கடித்து திங்கக்கூடிய பிராணி இது எல்லாத்தையும் சாகடிச்சு போகிறோம் அல்லது கூட இருக்கக்கூடிய பிராணிகளையும் அடித்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுக்கு அதனுடைய பழக்கம் அது தன்னுடன் காட்டில் இருக்கக்கூடிய சில பிராணிகளையும் அடித்து சாப்பிட்டு போடுவது சிங்கம் இதை எல்லா பிராணிகளோடு சேர்த்து ஏற்ற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒரு சந்தேகத்தை கேட்டாங்க நூஹலைஸ்லாமர் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அல்லாத்தாளர் அதே மாதிரி கப்பலில் ஏறின பின்னால் ஒரு காய்ச்சல் அந்த சிங்கத்துக்கு காய்ச்சலை அல்லாஹத்தால் ஏற்படுத்தினார் ஜூரத்தை ஏற்படுத்தினார் அதை அப்படியே படுத்துக்கிச்சு எங்கே நகரவே முடியல அதனால் உடம்பு சரியில்லாமல் போச்சு அதுக்கு வியாதி வந்துருச்சு நோய் வந்துருச்சு அப்படியே படுத்துக்கிச்சு அப்படியே படுத்துக்கிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும் அது ஆறு மாதம் அந்த கப்பல் சுற்றி ஆறு மாதம் அப்படியே இருந்ததாக சொல்லப்படுகின்றது எந்த அசையும் ஆட்டமும் இல்லாமல் இருந்தது ஆக அந்த நோயை அல்லாஹத்தால கொடுத்து மற்ற பிராணிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக அல்லாத்தால் ஆக்கி வைத்தான் என்பதால் சரி இப்போ அந்த மனிதர்களுடைய மலஞ்சலம் அதே மாதிரி இந்த மிருகங்களுடைய மலஞ்சலங்கள் எல்லாம் இருந்தன கழிவுகள் எல்லாம் நிறைய இருந்தன கொஞ்சம் நாள் ஆனவுடனே ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் பத்து நாள் ஆனவுடனே ஒரு விதமான நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி அதாவது அந்த கழிவுகள் எல்லாம் ஒரு நாற்றம் கப்பலில் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கேட்கலாம் நினைக்கலாம் அந்த கழிவுகள்லாம் அப்படியே கடலில் தள்ளி விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் தான் இருந்துச்சு அவ்வளோதான் கடலில் தள்ளி விட சொல்லி எல்லாத்தால் சொல்லலை அல்லது அதற்குரிய ஏற்பாடு இல்லை அப்படின்லாம் வச்சுக்கலாங்க அல்லது இப்போ வசதியே போல் அப்பொழுது இருந்தது ஒரு வாய்க்கால் செஞ்சு அல்லது ஒரு ஒரு பைப் ஒன்று போட்டு அந்த பைப் வழி அந்த இதெல்லாம் போடலாம் அப்படிங்கிறதுக்குள்ள வசதிகள்லாம் அப்போ கிடையாது என்பதாக வைத்துக் கொள்ளவேன் ஆனால் கப்பல்லையே அந்த கழிவுகள்லாம் இருந்துச்சு துர்நாட்டம் அடிச்சிச்சு நூஹாலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹாலா இடத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த பொருள்கள்லாம் இந்த பிராணிகள் எல்லாம் கழிவு பொருள்கள் ஏற்படும் ஒரே நாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா உத்தரவு போட்டான் அந்த சிங்கத்துடைய முதுகலை தடவை சொல்லி சொன்னான் சிங்கத்துடைய முகத்தில் தடவை சொல்லி சொன்னான் தடவு ரெண்டு பன்றி குட்டிகள் வந்தன ஒரு ஆண் ஒன்று பெண்ணு அதிலிருந்து பன்றி பன்றி குட்டியாகவே வந்தது அது உருவமாக பெரிய பன்றியாக வந்தது அது வந்தால் என்ன பண்ணோம் பன்றி வந்தால் அந்த கழிவுகள்லாம் அது சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு எல்லாத்தையும் அதுக்கு அது சாப்பாடு ஒரே நாள் எல்லாம் சுத்தமாகிடுச்சு அதுக்கு பிறகு கப்பலில் எலிகள் தொந்தரவு எலியை ஒரு ஜோடி எலியை ஏற்றிருந்தாங்க அந்த எலி தொந்தரவு அதிகமாகிடுச்சு பல எலிகள் குட்டி போட்டு குட்டி போட்டு அது ஒரு வாரத்தில் குட்டி போட்டுரும் இருபத்தி ஒரு நாளாக இருபத்தெட்டு நாளாக சொல்கிறாங்க அதனால் குட்டி போட்டுருவோம் நிறைய எலிகளாகிப்போச்சு இந்த எலிகளான உடனே எலிகளுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் எல்லாத்தையும் கடித்து கடிச்சு போடுது உணவுப் பொருள்கள்லாம் வச்சுருந்தாங்க அந்த உணவுப் பொருள்கள் எல்லாம் கடித்து குதறிடுது எப்படின்னா ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே நூஹலை இஸ்லாமர்கள் அல்லாஹாலத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த எலிகளால் தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிடு அல்லாஹாலா சொன்னால் சிங்கத்துடைய முதுகலே தடவுவீராக அப்படின்னு சொன்ன சிங்கத்துடைய முதுகலை தடவை நாங்கள் தடவுனவுன்ன பூனைகள் வந்தன ரெண்டு பூனை வந்துச்சு ஒரு ஆண் பூனை ஒரு பெண் பூனை அப்போ அந்த ஆண் பெண் பூனைகள் எலியை பார்த்தா என்ன பண்ணும் சரி பொழைச்சிட்டு போன விட்டுருமா அது சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு எலிகளை சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அந்த எலிகளுக்கு இந்த பூனைகள் மூலமாக எலிகளுக்கு ஒரு பாதுகாப்பை அல்லாத்தால் எலிகளுடைய தொந்தரவுகள் இல்லாமல் ஆக்கி வைச்சான் அந்த பண்டிகளின் மூலமாக அல்லாஹத்தலாம் அந்த கழிவுப் பொருட்களை சுத்தம் செய்யக்கூடிய தன்மையும் அல்லாஹத்தலா உருவாக்கி வைத்தான் ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு நாலு பேர் பத்து பேர் ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒழுங்கு பண்ணுறது தருவியத்து பண்ணுறதே பெரிய கஷ்டம் இப்போ அந்த கப்பலில் மனிதர்கள் மட்டும் இல்லை மிருகங்கள்லாம் இருக்குது பல மிருகங்கள் அடுத்த கீழ்த்தட்டில் வந்து நடுத்தட்டில் பறவைகள்லாம் இருக்குது கீழ்த்தட்டில் மிருகங்கள் இருக்கின்றன இவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும் அதுக்கு தேவையான உணவுகள் கொடுக்க வேண்டும் அதுக்குள்ளே சண்டை போட்டுக்காமல் இருக்கிறத பார்த்துக்கணும் பிரச்சனை வராமல் இருக்கணும் எல்லாமே பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு நூக அலி இஸ்லாமர்களை சார்ந்தது ஆக அந்த மூன்று தட்டிலே இருந்த அந்த உயிரினங்கள் அனைத்தையும் பாதுகாத்து பொறுப்பேற்று பாதுகாத்து அதை கொண்டு செலுத்தக்கூடிய சூழ்நிலையும் முக அலைஸ்லாமர்கள் அங்கே செய்து கொண்டிருந்தார்கள் என்பது இதன் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது இது நிறைய விஷயங்கள் பல விஷயங்கள் நடந்தது அந்த அதெல்லாம் சொல்லப்படுகின்றது அதை வரிசைய நிறைய அந்த சம்பவங்கள் நிறைய சொல்லுவாங்க இந்த கப்பலில் நடந்த சம்பவங்கள் நிறைய சொல்லுவாங்க அடுத்த அல்லாஹால் சொல்லுகின்றான் இப்போ பிஸ்மில்லாக சொல்லுங்கள் அது செல்லும் பொழுதும் நிற்கும் பொழுதும் என்பதாக சொன்னான் அதனால தான் பிஸ்வில்லாக சொன்னாவே பொதுவாக பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வாசகம் இருக்கின்றது அல்லாஹாலாவுடைய திரு பெயரை கொண்டது அது ரொம்ப அற்புதமான வாசகம் இல்லையா அல்லாஹுடைய பெயர் எதன் மீது ஏற்படுத்தப்படுகின்றதோ அந்த பொருள் மிகப்பெரிய பறக்கத்திற்குரியதாகவும் அற்புதமான தன்மைகளுடையதாகவும் ஆகிவிடும் ஒரு பிராணியாக இருக்கிறோம் ஒரு கோழியா ஆட்டாக இருக்கிறோம் சொல்லி அறுத்தா ஹலால் இல்லாவிட்டா ஹராம் சரி ஆச்சரியம் இல்லையா வெறும் வாயில்தான் சொல்கிறோம் நாவின் மூலமாக சொல்கிறோம் வெறும் சவுண்டு தான் நாம் அறுக்கக்கூடிய அந்த பிராணிக்குள்ளே இது போவதெல்லாம் கிடையாது ஆனால் உண்மையிலேயே இது போகுது பிஸ்மில்லா இர் ரஹீம் என்பதுடைய பரக்கத் அதனுடைய தன்மை அதனுடைய அற்புதமான நிலைகள் அனைத்தும் அந்த பொருளுக்குள்ளே யார் நம்ம எதை அறுக்குன்றோமோ அந்த பிராணிக்குள்ளே ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹலா ஏற்படுத்தி தருகின்ற விஸ்வில்லா சொல்லல அது ஹரா மச் விஸ்வில்லா சொன்னால் அது ஹலாலா சாப்பிடுகின்றோம் பிஸ்மில்லா சொன்னால் அந்த பொருளுக்கு ஒரு பரக்கத்தை ஏற்படுகின்றது பிஸ்வில் ஆர் ரஹீம் சொல்லல அது வரக்கத்துக்கு கிடையாது இல்லையா ஆஹ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ரொம்ப அற்புதமான வாசகம் அது ஏன்னா அல்லாஹாலாவுடைய அல்லாஹ் என்ற அந்த அவருடைய தாத்துடைய பெயரும் அவருடைய சிபாத்துடைய பெயர்களில் ரெண்டு சிபத்துகளும் அதில் அடக்கப்பெற்று அடங்கப்பட்டு அல்லாஹ் என்பது ஒன்று அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது இந்த அல்லாஹுடைய பெயரை சொல்லக்கூடிய நேரத்திலேயே நாம் செய்யக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் மதிப்பிற்குரியதாக அல்லாஹாலாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அதற்குரிய பலன்கள் கிடைக்கப்படக்கூடியதாக ஆகிவிடும் என்பதை இந்த வாசகம் நமக்கு தெரியப்படுத்துகின்றது பாருங்கள் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி சாதாரணமானதல்ல ஒரு பெரிய சமுதாயத்தை அழித்து உலகத்திலே எங்கெங்கே பரவி இருந்தார்களோ அவர்கள் கூராத்தையும் அழித்தான் அல்லாஹத்தாலா அந்த வெள்ளம் அந்த ஊரில் மட்டும் வந்ததல்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் ஏற்படுது அமெரிக்காவில் மட்டும் வந்துச்சு லண்டனில் ஏற்படுதோ லண்டன்ல மட்டும் வந்துச்சு சிலோனில் ஏற்பட்டால் சிலோனில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது இந்தியாவிலேயே பார்க்குறோம் பீகாரில் வெள்ளப்பெருக்கு ஒரிசாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் ஏற்பட்டால் அந்த நாட்டில் இல்லை அப்படியல்ல உலகம் முழுவதும் பூமி முழுவதுமே வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கு அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சூழ்நிலை அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரே ஒரு வாசகம் இஸ்வில்லாஹர் ரஹ்மானது அலைகள் அடிக்குது பாருங்கள் பயங்கரமான அலை இருந்தாலும் அவர்களை தூக்கிட்டு போயிட்டே இருக்குது அந்த கப்பல் அந்த கப்பல் கவிழவில்லை ஏன்னா அல்லாவுடைய உத்தரவு படி அந்த கப்பல் கட்டப்பட்டது அல்லாவுடைய உத்தரவின் மீது போய்கிட்டு இருக்குது அல்லாவுடைய திருப்பெயரை கொண்டு போய் கொண்டிருக்கின்றது அதனால அலைகள் எதுவுமே செய்யாது அலைகளிலே அது போய் கொண்டிருக்கின்றது எப்படிப்பட்ட அலைகள் தெரியுமா கல்ஜி மலைகளை போன்றுள்ள அலைகள் பெரும் பெரும் மலைகள் இமயமல மாதிரி பெரிய அலைகள் அந்த அலை அடிக்குது அதுல கப்பல் போயிட்டே இருக்கு இந்த நேரத்தில் நூஹ்லாம் அவர்கள் தங்களுடைய மகனை நினைத்து பார்க்கின்றார்கள் கண்ணான் என்று அந்த மனிதன் அந்த பையனை அந்த அலை அவங்க பையன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து இப்போ நூஹ அலை இஸ்லாம் அவர்களுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் ஆயிரம் வயசு அப்படின்னு சொன்னால் மகனுக்கு எத்தனை வயசு இருக்கும் எப்படியும் ஒருத்தர் ஐம்பது எண்ணூறு வயசு தொள்ளாறு வயசாவது மகன் வனாதா நூஹன் இபு நகு நூஹ அலே இஸ்லாம் தன்னுடைய மகனை அழைத்தார் இப்போ மகனை அழைத்தார்னு எங்கே பார்த்தார் அவர் கப்பல் மேலே போயிட்டு இருக்குது அந்த அலை அடிக்குது இந்த மனிதர்கள் எல்லாம் செத்து மிதக்கின்றார்கள் நிறைய பேர் கவும்புகள் எல்லாம் பார்க்குறாங்க அந்த இடத்துல அந்த கப்பல் போயிட்டே இருக்குது நிறையத்தனுடைய கவுங்கள்லாம் அழிக்கப்பட்டு உள்ளே போகிறாங்க வெளியே வர்றாங்க செக்காக சாகிறாங்க இந்த நேரத்தில் அவருடைய மகன் மேலே தண்ணிக்கு மேலே மிதந்து வந்து கொண்டு இருக்கிறனா ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கிட்ட அவன் போயிட்டுருக்குறான் அப்படியே சத்தம் போட்டு மகனே வந்து கப்பலில் ஏறிக்கப்பா அல்லாத்தல்ல அவனை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நூ அலை அவர்கள் இபுநகுத்த மகனை கூப்பிட்டார் அவன் ஒரு பெரிய அலை அலைக்கு நடு நடுவிலே அகப்பட்டு கொண்டிருந்தான் ஒரு மலைக்கு அருகிலே அவன் இருந்தான் ஒரு மலையிலே இருந்தான் அவன் யாபுரை எர்க்கம் என்னுடைய அருமை மகனே நீ எங்களோடு இந்த கப்பலில் நீ ஏறிக்கொள் என்பதாக சொன்னார்கள் வலா தக்குன் காபிரின் காபிரர்களோடு நீ சேர்ந்துடாத அழிக்கப்படக்கூடிய அந்த காப்பிர்களோடு நீ சேர்ந்து விடாதே எங்களுடன் கப்பலிலே ஏறிக்கொள் என்பதாக நூஹலை அவர்கள் மகனை அழைத்து சொன்னார்கள் அப்ப அவன் சொன்னான் இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ளவே இல்லை மறுத்துக்கிட்டே இருந்தான் என்பது மட்டுமல்ல துன்பமும் கொடுத்து கொண்டிருந்தான் இப்ப ஒப்புக்கொள்ள போறான் அந்த நேரத்தில் சொன்னான் கால அவன் சொன்னான் இந்த தண்ணீரை விட்டும் என்னை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய மலையின் பக்கம் நான் ஒதுங்கி விடுவேன் ஏறிக்கொள்வேன் அப்படின்னு சொல்றேன் இந்த தண்ணீர் கே இதெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாது பக்கத்தில் பாரு மலை இருக்குது அந்த மலையில் நான் ஏறிக்கிறேன் அது வரைக்குமா தண்ணி வரப்போகுது அதனால வராது அந்த மலையின் பக்கம் நான் ஏறிக்கொள்வேன் என்பதாக சொன்னான் நான் ஒதுங்கி விடுவேன் இலா ஜபரின் என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு மலை மின்னல் தண்ணீரை விட்டு பாதுகாக்கக்கூடிய மலை இப்போ நூகலை அவர்கள் சத்தம் போட்டு சொல்றாங்க இருக்காங்க அவன் தண்ணீர்ல கலக்கிறான் அல்லது வந்து அந்த மலைக்கு ஓரத்தில் நிற்கிறான் மலை மேலே நிற்கிறான் இல்லாம இன்றைய தினத்திலே பாதுகாக்கக்கூடியவன் யாரும் கிடையாது அல்லாஹுடைய கட்டளையை விட்டும் அல்லாஹைய தண்டனையை விட்டும் பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது இல்லா ரஹிம அவன் யாருக்கு கிருபை செய்தாலும் அருள் புரிந்தாலும் அவர்களை தவிர அவன் யாருக்கு அருள் விட்டா அவங்க பாதுகாப்பு கிடைக்கணும் வேற யாரும் பாதுகாப்பாளரெல்லாம் கிடையாது நீ வந்து ஏறிக்க அப்படின்னு சொன்னாங்க அவன் முடியாது நான் மேலே மேலே போயிடணும் மேலே மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறான் ஏறி ஒரு இடத்துல ரெண்டுக்கிட்டான் இதுக்கு மேலே வராது அப்படிங்கிற மாதிரி அவனுடைய நினைப்பு கப்படி இவர் கூப்பிடறாரு அவன் மலையால் நிற்கிறான் ரெண்டு பேத்துக்கு இடையில கொஞ்சம் தூரம் இருக்குன்னு வச்சுங்க எவ்வளவு தூரம்னு தான் தெரியாது தூரத்தில் நிற்கிறா அவங்க அங்கே நிற்க இவங்க கப்பல் நிற்கிறாங்க அவங்க அங்கே அந்த மலை மேலே நிற்கிறான் திடீர்னு ஒரு பெரிய அலை வந்துச்சு பாருங்க மத்தியில் திரையாக ஆனது ஒரு மவுஜ் ஒரு ஒரு அலை ஒரு அலை வந்தவுடனே மகனை பார்க்க முடியல இவர் தெரியல ரெண்டு பேத்துக்கு கிடையாது அந்த அலை வந்து மறைச்சிருச்சு அந்த அலை வந்தது அவனை அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு உக்கார நிழல் முகூரத்தையின் மூழ்கடிக்கப்பட்டவர்களிலே உள்ளவனாக அவன் ஆகிவிட்டான் அந்த அலை வந்து அவனை இழுத்துட்டு போயிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சு பிறகு அந்த கப்பல் சொல்லப்படுவது சரித்திரம் ஆறு மாதம் அந்த கப்பல் சுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த தண்ணியில் இந்த உலகம் முழுவதும் சுற்றி சுற்றி இருக்கிறது அந்த ஆறு மாதம் உலகம் முழுவதையும் சுற்றி வந்து விட்டது குறிப்பாக கார்பா இருக்கக்கூடிய இடத்துல வந்தவுடனே அந்த காபாவை நடுவிலே வைத்து அது ஏழு தடவை வளம் வந்தது என்பதாகவும் சொல்லப்பட்டு ஏழு தடவை தவாப்பு செஞ்சது ஒரு தவாஃபும் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டு விட்டது ஏன்னா காபாவுக்கு மேலே எவ்வளோ தூரம் போனாலும் சரி காபா இருக்குது அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போனாலும் சரி காபாவை சுற்றி வரக்கூடிய சூழ்நிலை தான் அது தவாஃனு போயிருந்தோம் காபா கிட்டத்தான் நின்று தவாஃப் செய்யணும் சுற்றணும் அப்படிங்கிற இல்லை இப்போ நம்ம பார்க்குறோம் மாடியில் தவாப்பு செய்கிறாங்க மொட்டை மாடியில் மேலே காபாவில் எங்களுக்கு காபா கீழே இருக்குது இவர் மேலே நின்று சுற்றுறாரு கூடும் அதே மாதிரி வானத்தில் எவ்வளோ தூரம் போனாலும் சரி பூமிக்குள்ளே எவ்வளோ கீழே போனாலும் சரி காபாவை சுற்றி வரக்கூடிய சூழ்நிலை ஏறு தடவை சுற்றிட்டாரு ஹஜ்ரு ஹஸ்வத்தை கரெக்டாக அந்த அடையாளம் தெரிஞ்சு அதிலிருந்து ஆரம்பிச்சு சுத்தினார ஏழு சுற்று சுற்றா ஒரு தவாப்பு முடிஞ்சு போயிடுச்சு கூடிப்படும் அதுபோல் அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் தவாப் செய்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது சரி அதுக்கு பிறகு அல்லாஹாலாவுடைய நாட்டைப்படி எல்லாம் முடிஞ்சிச்சு அல்லாஹத்தாலா இந்த தண்ணீருக்கு உத்தரவிடுக்குன்னு நினைப்போம் தண்ணீர் வானத்துக்கு உத்தரவிட்டால் தண்ணீர் புழிந்தது பூமிக்கு உத்தரவிட்டால் பூமியிலிருந்து தண்ணீர் எல்லாம் வெளியே வந்தது எல்லாம் ஒரே கடல் ஆகிவிட்டது எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் கப்பல் மட்டும் இருக்குது இப்போ எல்லாம் இருக்கும் அடுத்த வாரம் சொல்லுவோம் சரித்திர அந்த தொடர்ந்து அந்த தண்ணீர் வற்ற வைக்கப்பட்டது அதுக்கு பின்னால் கப்பல் காப்பாற்றப்பட்டது அதுக்கு பிறகு உள்ள சில விஷயங்களை எல்லாத்தெல்லாம் அந்த வாசகத்தில் இந்த பின்னால் உள்ள ஆயத்த சொல்லி காட்டுகின்றன எனவே நூஹ் அலை இஸ்லாம் அவருடைய சம்பவத்தில் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன பின்னால் அல்லாஹலா சொல்லுவது தன்னுடைய மகன் மகன் என்ற பாசம் அவர்களை விட்டுச் செல்லவில்லை பின்னால் அல்லாஹலா அதை சொல்லுகின்றான் அவன் காபியர் அவன் உன்னுடைய மகன் அல்ல அவனுடைய விஷயத்தில் நீ பரிந்துரை செய்யவே வேண்டாம் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான் இதில் நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு முறையும் அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுதான் அந்த விதி ஏற்படுத்துகின்றான் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்ற விதிமுறை அல்லா தாலாவிடத்தில் இருக்கின்றது இருந்தாலும் ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை என்ன சொன்னால் தன்னுடைய மகன் தன்னுடைய குழந்தைகளை மிகச் வளர்க்க வேண்டும் எந்த அளவுக்கு தன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை தர்பியத்து செய்வது வாஜிப் கட்டாயம் என்பதாக சொல்லப்பட்டு இங்கே நூஹலை இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு தர்பியத்து செய்தார்கள் ஒரு ரசூல் தர்பிய செய்யாமல் இருக்க முடியுமா உலகத்திற்கே ரசூலாக அனுப்பப்பட்டு மக்கள் எல்லாம் நேர்வடி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ரசூல் ஒரு நபிய ஒரு பெரிய ரசூல் தன்னுடைய மகன் காப்பீராக போகின்றார் என்று சொன்னால் அது அல்லாஹாலாவுடைய ஏற்பாட்டைத் தவிர வேறு எதுவும் கிடையாது அல்லாஹாலா நாடினால் அவன் எப்படி நாடுகின்றான் அந்த ஆட்டம்தான் நடக்கும் அந்த விதி நடக்கும் ஆனால் நம்முடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால் நல்ல குழந்தைகளாக அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அது அல்லாஹா தலை கேட்டவற்றிலிருந்து நல்ல பலன்களை தரக்கூடிய தௌஃபியக்கை நம் அனைவருக்கும் தந்தரவள்வாடாக வாக்ருதாவான சுந்தில் இல்லாகிறப்போ